السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا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 உலகை படைத்து பரிவாளித்துக் கொண்டிருக்கும் ரபுல் ஆதமின் அல்லாஹூக்கிய புகழ் அனைத்தும் சலாத்தும் சலாமும் நமது தூதர் முகமது சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிய ஊன்கள் தபு சாபி ஐன்கள் ஐயாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹூ ஏற்று வாழ்கின்ற அனைத்து மீன்கள் மீதும் உண்டாகட்டும் அன்பில் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு நல்லடியார்களே இந்த உலகத்தில் வாழும்போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தப்புவாக செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பாறு உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன் கண்ணியமான அல்லாஹுடைய நல்லார்களே அல்லாஹூ தானா டபுல் இந்த உலகத்தில் மிகவும் கண்ணியமான மகத்தான ஒருவராக முகமது சல்லல்லாஹா அரேகி வசல்லம் அவர்களை இந்த உலகத்துக்கு நபியாக ரசூடாக இந்த உலகத்துக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி மனித இனத்தில் இருந்து அல்லாஹு ஆலா அவர்களை தெரிவு செய்தார் ஹஜரத் ரசூல் லாஹி சல்லாஹா அரேகி வசல்லாம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹுக்கு ஆனா முழு மனித சமூகத்துக்கும் முன்மாதிரியாக ஒரு ஆணில் பேசுவதைப் போன்றுலாக சொல்லலாம் அடைகுவதல்ல அவர்களுடைய அலாக்குகள் பண்பாடுகள் நடைமுறைகள் அவற்றை அல்லாஹ் மனித குலத்திற்கு முன்மாதிரியாக நமூனாவாக ஆக்கி வைத்திருப்பதைப் போன்று ஹகரத் ரசூல்ல்லாஹி சல்லாஹா அலேகி வசல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த உலகத்துடைய அறுபத்தி மூன்று வருடக்கான வாழ்க்கை அதில் இருபத்தி மூன்று வருட காலங்கள் நபியாகவும் நாற்பது வருட காலங்கள் இந்த உலகத்தில் ஒரு சாதாரண ஒரு மனிதராக ரசூல்ல்லாஹி சல்லல்லாஹு அலெகி வசல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த கண்ணியமான அந்த மகத்தான அந்த உன்னதமான வாழ்க்கையை அல்லாஹ் குரானில் புகழ்ந்து பேசியிருக்கிறார் ரசூல் அல்லாஹி சல்லாஹு அழகி வசனம் அவர்களை அல்லாஹ் ஒரு நபியாக அல்லது ஒரு ரசூலாக மாத்திரம் அல்லாஹ் நபி சொல்லாஹூ அழகி வசங்கம் அவர்களை பெருமிதமாக கண்ணியமாக பேசவில்லை மாறாக ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அழைகி அவர்கள் சாதாரணமான ஒரு மனிதனாக உலகத்திலே வாழ்கின்ற அந்த வாழ்க்கையையும் அல்லாஹ் ஆணில் கண்ணியப்படுத்தி சிறப்புப்படுத்தி அல்லாஹ் பேசியிருக்கிறார் ரபிசல்லாஹா அலையூஸ் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்த நாள் தொடக்கம் அவர்கள் மரணித்த அந்த நாள் வரைக்கும் வாழ்ந்த அந்த வாழ்க்கை அது ஒரு கண்ணியமான ஒரு உன்னதமான வாழ்க்கையாக குரான் அதனை வர்ணிக்கப்பட்டது அதனால் தான் கனியமானவர்களே நாம் உலகத்தில் அல்லாஹூ மீது சத்தியம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஆனால் அல்லாஹூ தகர் அவர்களுக்கு இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டில் சத்தியம் செய்து பேசிக் கொண்டிருக்கிறார் நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் காலம் நபி அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த அறுபத்தி மூன்று வருட கால வாழ்க்கை இந்த வாழ்க்கையை அல்லாஹ் நாம் அல்லாஹுவை மதித்து அல்லாஹின் மீது சத்தியம் செய்வதை போன்று அல்லாஹுக்காரா நபி அவர்களுடைய அந்த ஆயுள் காலத்தை அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை அல்லாஹு குரானில் கண்ணியப்படுத்தி நபி சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையின் மீது அல்லாஹ் குரானில் சத்தியம் செய்து பேசுகின்றார் எந்த குறைச்சிகள் எந்த குப்பாறுகள் நபி சொல்ல அல்லாஹு அழகி அவர்களை இழிவுபடுத்தினார்களோ அபிசல்லாக அழகி வல்லம் அவர்களை இம்சித்தார்களோ அபிசல்லாக அழகி வல்லம் அவர்களை துன்புறுத்தினார்களோ அந்த புப்பாறுகளை பார்த்து அல்லாஹ் அழகி வசல்லம் அவர்களே உங்களை இழிவுபடுத்தக்கூடிய இந்த குறைச்சிகள் உங்களை கேவலப்படுத்தக்கூடிய இந்த காபிர்கள் உங்களுடைய வாழ்க்கையின் மீது சத்தியமாக உங்களுடைய வாழ்க்கையின் மீது சத்தியமாக இவர்கள் வழிகேட்டிலே இருக்கிறார்கள் இவர்கள் வழி தவறி கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் காலத்தை அல்லா புரானில் பெருமிதமாக கண்ணியமாக சொல்லி அந்த வாழ்க்கையின் மீது அல்லாஹுதானா சத்தியம் செய்து ரபி சொல்லாஹு அழைகுவம் அவர்களுடைய அந்த பிறப்பையும் நம்பிசதலாகோ அழகுவ சனம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையையும் நபிசதலாக அழகுவ வாழ்க்கையையும் நம்பிசதலாக அழகிவசனம் அவர்களுடைய மரணத்தையும் அல்லா கண்ணியமாக அனுப்புகிறான் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையின் மீது சத்தியமாக காலத்தின் மீது சத்தியம் செய்து மனிதர்கள் நஷ்டத்திலே இருக்கிறார்கள் என்று சொன்ன அல்லாஹ் நபி அவர்களுடைய வாழ்க்கையின் மீது சத்தியம் செய்து சொல்கிறான் இந்த மனிதர்கள் உங்களை ஏற்றக்கூடியவர்கள் உங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்கள் உங்களை பின்புறுத்தக்கூடியவர்கள் வழிகேட்டிலே இருக்கிறார்கள் என்று பெருமாற சலாஹோ அழைக்கு வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் புரானில் கண்ணியப்படுத்தி பேசியிருக்கிறது கண்ணியமான அல்லாஹே அல்லாஹு அரவிநாயகம் சல்லாஹோ அழைக்கு வசல்லம் அவர்கள் கவலையோடு இருக்கின்ற போது அல்லாஹு சஹா நபி சொல்லல்லாஹோ அழைக்கு வசல்லம் அவர்களுடைய உள்ளத்தை நபி அவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் புரானில் கண்ணியமாக பேச வாழ்க்கையை மாத்திரம் கிடையாது அவர்களுடைய உள்ளம் ஒரு ஆங்கிலேய பேசப்பட்டிருக்கிறது அல்லாஹ் சொல்றான் எங்கட உள்ளத்துல பொறாம எங்கட உள்ளத்துல வஞ்சனம் எங்கட உள்ளத்துல குரோதம் எங்கட உள்ளத்துல கெட்டெண்ணம் எங்கட உள்ளத்துல பாவ எண்ணங்கள் நபிசல் அல்லாமா அழிவாசல்லம் அவரான்னு சொல்றான் அபி அவங்களுடைய உள்ளத்தால் என்ன சொல்றாங்களுடைய உள்ளத்தில் பொய் கிடையாது கெட்டன்னங்கள் கிடையாது போட்டி பொறாமை உணர்வுகள் கிடையாது விரோத குரோதங்கள் புரோதங்கள் கிடையாது வஞ்சகங்கள் கிடையாது அது பரிசுத்தமான உள்ளம் என்று அவர் பேசுகிறார் அலைவசனம் அவர்களுடைய உள்ளத்தில் கவலை ஏற்படுகின்ற போது துக்கம் ஏற்படுகின்ற போது சஞ்சலங்கள் ஏற்படுகின்ற போது அல்லாஹு அல்லாஹா அவர்களுடைய கண்ணியமாக பேசுகின்றார் அல்லாஹா அழைகிவசல்லம் அவர்களே நிச்சயமாக நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு தெரியும் இந்த காப்பிர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளின் மூலமாக அவர்கள் சொல்கின்ற அவர்களுடைய கருத்துக்கள் மூலமாக அவர்களுடைய பேச்சுவார்த்தைகளின் மூலமாக உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற வழி உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற வேதனை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற பாடம் உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற கவலை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற துக்கம் இவைகளை நான் அறிந்து வைத்திருக்கிறேன் இவைகளை அறிந்து வைத்திருக்கிறேன் நபி அவர்களுடைய உள்ளன் அரிசுத்தமானது என்றும் அல்லாஹ் பேசுகிறான் அந்த உள்ளத்தில் ஏற்படுகின்ற உணர்வுகளை கவலைகளை அல்லாஹ் குர்னிலே பேசுகின்றான்ஹோ அழகி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை ஆயுள் காலத்தை அல்லாஹ் குர்ஹானில் கண்ணியமாக பேசுகின்றான் கண்ணியமான அல்லாஹுடைய நல்லார்களே அதுபோன்று அருமை நாயகல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய பார்வை அழகி வசல்லம் அவர்களுடைய பார்வையை அல்லாஹ் குரானிலே வர்ணிக்கின்றான் அன்பார்வையில் கோடாறு ஏற்படக்கூடியவர்கள் ஒரு வைத்தியரிடத்திலே சென்று அவருடைய பார்வையின் அளவு எப்படி இருக்கிறது பார்வை எப்படி இருக்கிறது என்பதை வைத்தியரிடத்திலே சென்று பரிசோதனை செய்வதைப் போன்று அல்லாஹு தா நபிகள் நாஜகம் சல்லாஹூ அழகிவசல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு ரத்தையும் இந்த உலகத்துக்கு நுபுவத்தையும் இந்த உலகத்துக்கு ரிசாதத்தையும் சுமந்து கொண்டு வந்த அருமை நாயகம் சது அல்லாஹூ அழகி அவர்களுடைய பார்வையை அல்லாஹ் வார்த்தைக்குகின்றார் நபிசல்லாஹூ அரேவசல்லம் அவர்களுடைய உடல் உச்சந்தடை முதல் உள்ளம் கால் வரைக்கும் வெறுமெனே ஹதீஸ் என்பது நபி சொல்லாஹு அரைக வசல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் மாத்திரம் கிடையாது அல்லது வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை மாத்திரம் கிடையாது ஹதீர் என்பது அழைகுவ செல்லம் அவர்களுடைய முடியும் அதீர் நபியவர்களுடைய இரத்தமும் வேர்வையும் நடையும் ஹதீர் நபியவர்களுடைய பார்வையும் அதீர் அழகுவ செல்லம் அவர்களுடைய உயரமும் அதீர் அழகுவ செல்லம் அவர்கள் எடுத்து வைக்கின்ற எட்டுகளும் ஒரு அப்டி அவர்களுடைய உச்சம் தலையில் இருந்து புலிகால் வரைக்கும் கால்பாதம் வரைக்கும் அவர்களுடைய வெளித்தோற்றங்களை சஹாபாக்கள் நபி அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான சகாபாக்கள் அதற்கு அழி நவியல்லாக அவர்கள் நபிகளார் சல்லல்லாஹோ அழகுவ செல்லம் அவர்களுடைய உடல் அமைப்பை வர்ணித்தார்கள் அழகுவ செல்லம் அவர்களுக்கு திருபிராயத்தில் இருந்து நபி சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் மரணிக்குகின்ற வரைக்கும் மரணித்த நாள் வரைக்கும் நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய ஜனாதா கபுரிலே அடக்கம் செய்யப்படும் வரைக்கும் நபிசல்லாஹூ அழகி வசனம் அவர்களுக்கு படிவிடை செய்த அனசு குழு மாலிக் ரவி அல்லாஹு தான் அவர்கள் நபி சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய உடல் உறுப்பை வர்ணித்தார்கள் அழகி வசல்லம் அவர்களுடைய அன்பு மனைவி ஹதீஜா அம்மையாருடைய முதலாவது திருமணத்தின் மூலம் கிடைத்த குழந்தை ஆண் குழந்தை அழகி வசனம் அவர்களுடைய உடல் உறுப்பை உடல் அமைப்பை அவர்கள் வர்ணித்தார்கள் இணையமானவர்களே இந்த உலகத்திலே நபி சொல்லாஹோ அழகி வசனம் அவர்களுடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கையின் அழகு அந்த வாழ்க்கையின் அற்புதத்தை பாதுகாப்பதற்கென்று அந்த துறைக்கு மாத்திரம் நபிசதல்லாகோ அழைகிவ செல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நபிசதல்லாகோ அழகுவ செல்லம் அவர்களுடைய உடல் உறுப்புடைய அமைப்புகள் அவர்களுடைய அந்த தோற்றம் அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் அந்த துறையில் மாத்திரம் ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட உடமாக்களை அல்ல உருவாக்கினார் நபி அவர்களுடைய வார்த்தையை பாதுகாக்க வேண்டும் அவர்கள் பிறக்கக்கூடிய நேரத்தில் நடந்த அற்புதங்களை பாதுகாக்க வேண்டும் அவர்களுடைய முகம் எப்படி இருந்தது முடிகள் எப்படி இருந்தன நடை எப்படி இருந்தது கை எப்படி இருந்தது நரம்பு எப்படி இருந்தது அவர்களுடைய உடம்பிலே காணப்படுகின்ற முடிகள் எப்படி இருந்தன அவர்களுடைய வயிறு எப்படி இருந்தது அவர்களுடைய நெஞ்சு எப்படி இருந்தது இவைகளை வர்ணிப்பதற்காக இவைகளை பாதுகாப்பதற்காக வெறுமெனே ஐந்து லட்சம் உடமாக்கல் வரலாற்றிலே தோன்றினார்கள் அந்த உடமாக்கலுடைய வரலாறும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அல்லஹு தகரா கண்ணியமாக உயர்வாக அழகாக பசுமையாக அல்லாஹ் வர்ணித்திருப்பதை போன்று மகாபாக்களும் வர்ணித்தார்கள் அழகுவனம் அவர்களுடைய பார்வையை அல்லா வர்ணிக்கின்றான் அவர்களுடைய பார்வையில் இந்த கோளாரும் கிடையாது தெளிவான பார்வை உள்ளவர்கள் யாராஜுடைய பயணத்தில் அல்லாஹுவை பார்த்தார்கள் அந்த கண்ணினால் ஸ்வர்க்கத்தை பார்த்தார்கள் அந்த கண்ணினால் நரகத்தை பார்த்தார்கள் அந்த கண்ணினால் மாணவர்களை மலக்குமார்களை பார்த்தார்கள் அந்த கண்ணினால் நவிமார்களை பார்த்தார்கள் அந்த கண்ணினால் திபிரில் அழகிசல்லாம் அவர்களை பார்த்தார்கள் நல்லதை பார்த்த பார்வையுள்ள ஒரு கண் என்று அல்லாஹுரானிலே மெஹராஜுடைய பயணத்தை முடித்துவிட்டு வந்த அருமை நாயகம் சல்லாஹு அழகிவசல்லம் அவர்களுடைய பார்வையின் அற்புதத்தை அல்லாஹ் குரானில் எந்த சூறாவில் மெஹராஜுடைய நிகழ்வுகளை அல்லாஹ் பேசுகிறானோ அதே நிகழ்விலே அல்லா சொல்கிறான் கற்பனையை பார்க்கக்கூடியவர்கள் அல்ல கனவில் கண்டதை கனவாக சோர்க்கத்தை வர்ணித்தவர்கள் கிடையாது நேரடியாக சுவர்க்கத்தை பார்த்தார்கள் நேரடியாக வாணவர்களை பார்த்தார்கள் நேரடியாக நவிமார்களை பார்த்தார்கள் அது அற்புதமான பார்வை என்று அழகான பார்வை என்று ஆரோக்கியமான பார்வை என்று நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய பார்வைக்கு அல்லாஹுரானில் சாட்சி பகர்கின்றான் சான்றிதழ் கொடுக்கின்றான் அழிவசல்லம் அவர்களுடைய அந்த முகத்தை அல்லாஹ் குரானிலே வரணிக்கின்றார் எனவே கனியமானவர்களே அல்லாஹு இந்த உலகத்துக்கு நபிவார்களை அனுப்புகின்ற போது வெறுமெனே அந்த நபிமார்களிடத்திலே காணப்படுகின்ற அறிவு ஆளுமையை வைத்து மாத்திரம் நபிமாறுகளை ரசூல் அனுப்பவில்லை வாழ்கின்றவர்கள் நபிமாறுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நபிமாறுகளை அங்கீகரிக்க வேண்டும் நபிமாறுகளுடைய முகத்தை பார்த்து பேச வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே ஒவ்வொரு சமூகத்துக்கும் நபிமாறுகளை அனுப்புகின்ற அந்த சமூகத்திலே மிகவும் அழகான ஒருவரை மிகவும் கம்பீரமான ஒருவரைத்தான் அல்லா நபியாக உலகத்துக்கு தெரிவு செய்வோம் ஏன் போது நபிமார்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த நபிமார்களுடைய உடல் அமைப்புகளை பார்த்து வெளி தோற்றத்தை பார்த்து முகத்தை பார்த்து தலையை பார்த்து நடையை பார்த்து உடம்புடைய அமைப்பை பார்த்து அந்த நபிமார்களை நிராகரித்து விடுவார்கள் கேவலமாக பேசி விடுவார்கள் உங்களை தவிர வேற யாராவது நபியாக வந்திருக்கலாமா என்று நபிமார்களை அற்பமாக கருதுவார்கள் அதனால் அல்லாஹுடைய சுண்ணா இந்த உலகத்தில் எந்த ஒரு உடல் ரீதியான குறையும் இல்லாதவர்களை உடல் ரீதியான குறை இல்லாதவர்களை அல்லா உலகத்துக்கு நபிமார்களாக ரசூல்மார்களாக அனுப்பி இருக்கின்றான் அந்த நபிமார்களில் அந்த ரசூல்மார்களிலே மிகவும் அழகானவர்களாக அவர்களுடைய பண்பும் அழகானது அவர்களுடைய பண்பாட்டை சொல்கின்ற போது உங்களுடைய குணம் உங்களுடைய பண்பு உங்களுடைய ஆகலா அது மிக அழகானது அதனால்தான் நபி சொல்லு அலைவசல்ல நாங்கள் எல்லாரும் சொல்வோம் பதினொரு மனைவிமார்களை திருமணம் செய்து வாழ்ந்தார்கள் பதினொரு மனைவிமார்களோடு அலைவசல்ல அவர்களை அல்லா வாழவிட்டார் ஏன் சில நபி சில மனைவிமார்களை திருமணம் முடித்துக் கொடுத்ததே அல்லாஹ் மனைவிமார்களை தெரிவு செய்து கொடுத்தது அல்லாஹ் பல நோக்கங்களுக்காக அரவி நாயகன் செல்லவாக அழைக செல்லும் அவர்கள் பலதார திருமணங்களை செய்தார்கள் அந்த நோக்கங்களில் பிரதானமான நோக்கம் என்ன தெரியுமா ஒரு மனிதனோடு பழகுகின்ற போதுதான் அவருடைய பண்புகள் வெளிப்படும் ஒரு மனிதனோடு பழகாமல் பேசாமல் அவர் யார் என்று சொல்ல முடியாது அதிகமாக நாம் யாரோடு பழகுகின்றோமோ அதிகமாக அவர்களை பற்றி எங்களால் புரிந்து முடியும் ஆனால் தான் ரசூல்லா சலாஹா வலிவத்தில அவங்க சொன்னாங்க உங்களில் மிக நல்ல மனிதர் அஹ்லாஹா உங்களில் மிக சிறந்தவங்க யாரா நல்ல குணம் உள்ளவங்க அபி அவங்க சொன்னாங்க சொல்லாஹெல்லாம் நீங்க நல்லவர் என்று உலகம் சொல்லுது உனோட மனைவி சொல்லலை பி அவங்களை அதை ஹதீஸ் படி அந்த மனிதர் ஒரு நல்ல மனிதராக இருக்க முடியாது ஏன் ஒரு மனிதனோடு மிக நெருக்கமாக அதிகமான காலம் ஒரு மனிதனுக்கு கிடைத்த உறவுதான் மனைவி என்ற உறவு தாயோடு தகப்பனோடு ஒரு மனிதன் குறுகிய காலம் வாழ்வார் சில தாய்மார்கள் அல்லது தந்தைமார்கள் ஒரு மனிதன் வாழ்கின்ற போது மரணிக்கு போய்விடுவார்கள் மனைவியோடு ஒரு மனிதன் வாரிப பருவத்திலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும் ஒரு பெண்ணுக்கு மனைவியாக ஒரு மனிதன் உலகத்திலே வாழ்கிறார் அதிகமான நேரங்களை மனைவியோடு வீட்டிலே செலவழிக்கின்றார் அரைகோ செல்லம் உங்கள் மிக உயர்ந்த அக்களாக உள்ளவர் யார் என்றார் அவர் நல்லவர் என்று அவருடைய மனைவி சொல்ல வேண்டும் இது ஒரு மனைவி ஒரு மனைவி சொல்றாந்த கணவர் நல்ல மனிதர் அவரை நான் பொருந்திக் கொள்கிறேன் நல்ல குணம் என்று ஒரு மனைவி சொன்னார் அந்த மனிதன் ஒரு நல்ல மனிதனாக உலகத்தில் நிச்சயமாக இருப்பார் உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளும் அவர்கள் நல்லவர்கள் என்று பதினொரு மனைவிமார்களோடு பதினொரு சிந்தனை உள்ளவர்கள் பதினோரு தன்மைகளை கொண்டவர்கள் பதினொரு குடும்பத்திலே பிறந்தவர்கள் பதினொரு சூழலிலே வாழ்ந்தவர்கள் பதினோரு மனோநிலை கொண்டவர்கள் பதினொரு இயற்கை தன்மைகளை கொண்டவர்கள் பதினொரு விதமான வயது எல்லைகளை கொண்டவர்கள் இப்படியானவர்களோடு அல்லாஹு அருமை நாயரும் செல்லல்லாவோ அழகுவ செல்லம் அவர்களை வாழ வைத்து சொல்கிறான் அவர்களுடைய எந்த ஒரு மனைவியும் சொல்லவில்லை நபி அவங்களுக்கு அடிச்சிருக்கிறாங்க நபி அவங்களுக்கு அரைந்திருக்கிறாங்க நபி அவங்க எங்களுக்கு எங்களை ஏமாத்திருக்கிறாங்க ஒரு பெடத்தில் நல்லவர் என்ற அடையாளத்தை பெறுவது ஒரு சிரமமான காரியம் பதினோரு பெண்களிடத்திலே அருமை நாயகம் சொல்லலாகும் அழைக்கு ஒரு சொல்ல நல்லவர் என்ற பெயரை பெற்றார்கள் அல்லாசையும் நபிவர்களுடைய பண்பாடுகளையும் நபி அவர்களுடைய குணங்களையும் உலகத்துக்கு காட்டுவதற்காக அல்லா அருமி நாயகம் சல் அல்லாஹூ அழகுவ செல்லம் அவர்களுக்கு பதினொரு மனைவிமார்களை கொடுத்து அந்த பதினொரு மனைவிமார்களும் அருமை நாயகம் சல்லாஹு அழகுவ சல்லம் அவர்கள் மரணிக்கின்ற போது அருமை நாயகம் சல்லாஹூ அழகுவ சல்லம் அவர்களை பொருந்திக் கொண்டவர்களாக உலகத்திலே வாழ்ந்தார்கள் எந்த மனைவியும் அருமி நாயகம் சல்லாஹு அழகுவ சங்கம் அவர்களுடைய எந்த குறையையும் சொல்ல உடல் ரீதியான குறைகளையும் உள்ளம் சார்ந்த குறைகளையும் சொல்றாங்க கொள்கையுடைய அடிப்படையான விடயங்களில் ஒன்றுதான் எந்த ஒரு மனிதன் உலகத்தில் அழகுவ சங்கம் அவங்களுடைய சுண்ணா அவங்களுடைய வாழ்க்கை ஒரு அவங்க ஹதீஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும் யார் ஒருவர் தவித்ததல்லாகும் அணுகி வசனம் அவர்களுடைய உடம்பில் ஒரு குறை இருக்கிறது கண்ணில் கோளாறு இருக்கிறது காதில் கோளாறு இருக்கிறது தலையில் கோளாறு இருக்கிறது நடையில் கோளாறு இருக்கிறது உடம்பு அத்திங்கமாக இருக்கிறது என்று உடல் ஒரு குறையை அப்படி அப்படி இருப்பதாக யாராவது சொன்னால் நல்லா பாதுகாக்க வேண்டும் அந்த மனிதன் அல்லாஹையும் குரானையும் நிராகரித்ததற்கு கவன் அதனால் தான் உடல் ரீதியான குறையில்லாத அருமை நாயகம் செல் அல்லா அழைகிவ அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு நவியாக ரசூலாக தெரிவு செய்தான் யாராலும் அவரை மறுக்க முடியாது யாரும் அவரை காரணம் சொல்லி நிராகரித்து விடக்கூடாது என்பதற்காக அவர்களுடைய பண்பாட்டை உலகத்திற்கே ஒரு அற்புதமான முன்மாதிரியான பண்பாடு என்று சொல்வதற்காக பதினொரு மனைவிமார்களோடு வாழ வைத்து பதினொரு மனைவிமார்களும் சாட்சி சொல்கிறார்கள் எங்களுடைய கணவர் ஒரு நண்பர் வீட்டுக்குள்ளிருந்து சாட்சி சொல்லப்படுகிறது மிக நெருக்கமானவர்கள் தான் உட்பகிறார்கள் அதே போன்று உடம்பை அல்லாஹ் கண்டியமாக அழகாக பரித்தமாக அருமை நாயகம் சல்லாஹு அலைக வசல்லம் அவர்களை அல்லா படைத்து அவர்களுடைய உடம்பில் வெளியாகக்கூடிய எந்த ஒரு பகுதியையும் அல்லாஹ் நஜீஸாக ஆக்கியது கிடையாது அருமை நாயகம் அலைகம் அவர்களுடைய கழிவுகள் கூட உலக மனிதனுடைய உடம்பில் இருந்து இரத்தம் நஜீஸ் அருமை நாயகம் சல்லாவும் அழைவசனம் அவனோட ரத்தம் அல்லம் அவர்களுடைய உடம்பில் இருந்து வடிக்கின்ற வேர்வையை கூட அல்லாஹ் அந்த காலத்திலே மிகவும் விலங்கு அறிந்த மிஸ் என்று சொல்கிற ரசூரியை விடவும் மனமானதாக அல்லாஹ் ஆக்கினார் யார் ஒருவர் வேர்வை நாட்டம் என்று சொல்வாரோ அவர் இஸ்லாமிய வரம்பை விட்டு பெரியார் யார் ஒருவர் இரத்தம் நபீஸ் என்று கருதுவாரோ இஸ்லாமிய வரம்பை விட்டு அவர் வெளியேற்றப்பட்டிருந்தார் நபியுடைய சுண்ணா மாத்திரமல்ல அந்த நபீசுல்லா அழைவு சங்கம் அவர்களுடைய உடல் உறுப்புகள் மாத்திரமல்ல உடலுறுப்பில் இருந்து வெளிப்படுகின்ற கழிவுகளை கூட அல்லாஹு பரிசுத்தமாக ஆக்கி வைத்தார் மனமானதாக ஆக்கி வைத்தார் அனஸ் நபி அல்லாஹு ஆலா என்று அவர்கள் சொன்னார்கள் ரசலுகி சகோதாகுவா அலைஞ்சல்லம் அவர்கள் ஒரு தடவை ஹுபா பள்ளிவாசல் அமைந்திருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தார்கள் வந்து ஹுபா பள்ளிவாசலில் தொழுதுவிட்டு எனது வீட்டுக்கு வந்தார்கள் எனது வீட்டுக்கு வந்தபோது லுகருக்கு முன்னால் சற்று நேரம் ரசி சலோகாகுவா அலைங்குவ அவர்கள் உறங்கினார்கள் தூங்கினார்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அது ஒரு உஷ்ணமான காலமாக இருந்த காரணத்தினால் ரசுல் அல்லாஹி சல்லு அழகுவையிலிருந்து வேர்வை வடித்துக் கொண்டிருந்தது என்னுடைய வீட்டிலே கஸ்தூரியை விட மனமான ஒரு மனம் வீசிக்கொண்டிருந்தது என்னுடைய தாயார் ஒரு அத்தர் எடுத்து ஒரு பழங்கி குப்பி எடுத்து நபி அவர்களுடைய உடம்பில் வடிந்த அந்த இரத்தங்களை சேகரித்துக் கொண்டிருக்கிற அந்த வேர்வையை சேகரித்துக் கொண்டிருக்கும் போது அவர்கள் கண் விழித்துக் கொண்டார்கள் என்ன செய்கிறீர்கள் யாரும் உங்களுடைய உடம்பில் இருந்து வடிக்கின்ற அந்த வேர்வை கஸ்தூரியை விடவும் மனமாக இருக்கிறது அதை ஒரு குப்பியில் சேர்த்து நான் எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பூச போகிறோம் என்று சொன்னதாக அலைவசனமர்களை பார்த்திருந்தது தாயார் சொன்னபோது நபி சொல்லாஹு அலைகூர் சொந்தம் அவர்கள் அங்கீகரித்தார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று நபி மிக நெருக்கமாக இருந்த சஹாவிடும் மாலிக் ரவி அல்லாத்தா அவர்கள் சொன்னார்கள் அனே மாணவர்களே அரசு அதி அல்லாஹு தால சொன்னார்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ வகையான அத்தர்களை நான் பூசியிருக்கின்றேன் அருமை நாயகம் செல்லவாக அடைகுவ செல்லம் அவர்களுடைய உடம்பில் இருந்து அந்த வேர்வையின் மனத்தை விட எந்த ஒரு மனமான அத்தரையும் உலகத்திலே நான் பூசியதும் கிடையாது கண்டதும் கிடையாது நுகர்ந்ததும் என்று சொன்னார்கள் அன்னே மாணவர்களே அருமை நாயகம் சொல்லலாகும் அடைவு செல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே மிகவும் அழகானவர்கள் நாம் சிலபோது நினைத்துக் கொண்டிருப்போம் யூசுப் அழைகு சலாம் தான் மிக அழகான நபி என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதே மாணவர்களே யூசுப் அலைகலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த முகத்துடைய அழகு ரபீஸ் அல்ல அழைகுளம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழகின் பாதி யூசுப் அலைத்துடைய அழகை சகாபாக்கள் வர்ணித்தார்கள் அது சூரியனை போன்று சூரிய வெளிச்சத்தை போன்று நீண்ட நேரங்கள் என்னுடைய பண்பார்வை எவ்வளவு விசாலமாக இருந்தாலும் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் நீண்ட நேரங்கள் சூரியனை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது வெளிச்சமானது பிரகாசமானது ஒளிவீட்டக்கூடியது என சந்திரனை போன்றது பார்த்துக்கொண்டே இருக்கலாம் பார்த்துக்கொண்டே இருக்கலாம் அன்பு அவர்கள் சொன்னார்கள் நான் நபி அவர்களை சந்திப்பதற்காக சென்றேன் தெரியமானவர்களே நபி அவர்களுடைய உடல் உறுப்பு ால் பே முன்னால் முன்னால் குரானைக்குமாம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால இந்த உலகத்தில ஆக வெறுப்பான் பார்க்க கூடாது என்று நினைத்திருந்த முகம் நான் முடிக்க கூடாது என்று எதிர்பார்த்த முகம் முகமதுல்லா சல்லாஹோ அழைக செல்லம் அவர்களுடைய முகம் எப்போது நபி சொல்லாஹோ அழைக செல்லும் அவர்களை நான் கொலை செய்வதற்காக மதினாவுக்கு வந்தேனோ எப்போது அந்த நபியுடைய அழகான பரிசுத்தமான தூய்மையான பிரகாசமான அந்த முகத்தை நான் கண்டேனோ அப்போது இந்த உலகத்தில் நபி அவர்களுடைய முகத்தை விட அழகான கவர்ச்சியான பசுமையான பிரகாசமான ஒரு முகத்தை நான் காணவில்லை எனக்கு உலகத்திலே மிக விருப்பமான முகம் நபி சொல்லு அனைவசல்லம் அவர்களுடைய முகம் என்று சொல்லி இஸ்லாத்தை தழுவினார்கள் அப்துல்லா உம்மா இந்த என்று முதலாவது வேண்டி அலை அவங்களை பார்த்த நேரத்தில் அவங்கள பட்களை பார்த்து முகத்தையோ கண்ணையோ உள்ள அல்ல நபி அவர்களுடைய பட்களை பார்த்த அந்த நாளை என்னால் மறக்க முடியாது என்று சொல்கிறார்கள் அந்த நாடையில் தான் நான் எச்சார்த்தை ஏற்றுக்கொண்டேன் ஏன் அவர்களுடைய அளவுக்கு அல்லாஹ் அழகாக படைத்திருந்தான் அவர்களுடைய முன்படில் அரபிகள் எதிர்பார்க்கக்கூடிய அரபு சமூகத்தில் இருந்து அரபி நாயகம் சல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் நபியாக ரசூலாக தெரிவு செய்யப்படுகிறார்கள் அந்த நேரத்தில் அரபிகள் விரும்பினார்கள் எனது பல் படைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் முன்பட்களில் இடையிருக்க வேண்டும் இது அரபிகள் விளங்கக்கூடிய அதாவது விரும்பக்கூடிய ஒரு அழகு தன்மை முன்பட்களில் இடையிற்க வேண்டும் மேலும் கீழும் அரபி நாயம் சல்லா வரைவு அவர்களை அல்லாஹ் அப்படித்தான் படைச்சான் அல்லாஹ் அபிசல்ல அப்படித்தான் படைச்சான் அப்துல்லால் அவர்களுடைய விரிக்கின்ற போது அவர்களுடைய முத்துக்களால விடவும் அழகான கவலையுடைய நேரத்திலும் கூட அருமி நாயகம்சர் அல்லஹோ அழகுவசல்லம் அவர்கள் புன்னகையோடு காணப்பட்டார்கள் புன்னகையோடு இருப்பார்கள் அந்த நிகழ்வை என்னால் மறக்க முடியாது என்று அருமி நாயகம்சர் அல்லாஹோ அழகுவசல்லம் அவர்களுடைய பட்களை வர்ணித்தார்கள் நபி அவர்களுடைய பட்கள் குப்ரில் வாழ்ந்த ஒரு ஹாவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக அமைந்தது சொல்றாங்க நபி சொல்லு அலைவசங்களை சந்திக்கிறதுக்காக நான் போல நேரத்தில் பௌர்ணமியுடைய இரவாக இருந்தது பௌர்ணமி இரவாக இருந்தது வானத்தில் சந்திரனுடைய ஒளி வீசிக் கொண்டிருந்தது பிரகாசமாக இருந்தது நான் சந்திரனை பார்ப்பதா நபி அவர்களுடைய முகத்தை பார்ப்பதா என்று எனக்கு தடுமாற்றம் ஏற்பட்டது நபி அவர்களுடைய முகத்தை பார்த்தேன் சந்திரனை பார்த்தேன் சந்திரனையும் பார்த்தேன் நபி அவர்களுடைய முகத்தையும் பார்த்தேன் அல்லாஹும் மீது சத்தியமாக அந்த ஒளி வீசக்கூடிய பௌர்ணவி இரவிலே அந்த அழகாக காட்சி அளிக்கக்கூடிய ஒளி வீசக்கூடிய சந்திரனை விடவும் அருவி நாயகம்சல் அல்லாவு அரைகு வசந்தம் அவர்களுடைய முகம் துரித்துக் கொண்டிருந்தது பிரகாசமாக இருந்தது ஒளி வீட்டுக் கொண்டிருந்தது அந்த முகத்தை இன்னும் இன்னும் காண வேண்டும் என்ற ஆசை பிறந்து கொண்டிருந்தது என்று ஜாபிர் அல்லா அனுபவர்கள் நபி அவர்களுடைய முகம் சந்திரனை போன்று பார்த்துக்கொண்டே இருக்கலாம் ரசித்துக் கொண்டே இருக்கலாம் என்று வர்ணித்தார்கள் வர்களே யூசுப் அழகத்துடைய அழகு அது ஆசையின் பால் எட்டு சென்றது உணர்ச்சியின் பால் எட்டி சென்றது பாவத்தின் பால் எட்டி சென்றது தப்பின் பக்கம் எட்டி சென்றது பிட்னாவுக்கு காரணமாக இருந்தது ஏன் யூசுப் அலைத்துடைய அழகை கண்ட ஒரு பெண் யூசுப் அலைகலாத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அது கவர்ச்சியாக இருந்தது ஒரு பெண் சோதிக்கப்படுவதற்கு இமானுடைய சோதனை ஏற்படுவதற்கு யூசுப் அலைகு சலாத்துடைய அழகு காரணமாக இருந்தது அல் குருவான் பேசிக் கொண்டிருக்கிறார் அவர்களை பார்த்த பெண்கள் தங்களுடைய கரங்களை அழைத்துக் கொண்டார்கள் மெய்மறந்தார்கள் ஆசையோடு உணர்வுகளோடு யூசுப் அலைகுலாத்தை அவர்கள் பார்த்து ஆனால் அவர்களுடைய முகத்தை பார்த்து அன்பிய பெண்ணும் பார்ப்பதை விட்டும் நபி சொல்லுவோ அழைகம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த பெண்களையும் அல்லாஹ் பாதுகாத்தார் நபி அவர்களுடைய அழகு ஒருபோதும் கவர்ச்சியாக ஆசைகளை தூண்டக்கூடியதாக கெட்ட உணர்வுகள் உள்ளத்திலே கெட்ட உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடியதாக அரபி நாயகம் சொல்லல்லாஹு அழைகுவ சந்தம் அவர்களுடைய அழகு காணப்படவில்லை அரபி நாயகம் சொல்லல்லா அழைகுவ சந்தம் அவர்களுடைய அழகிலே கம்பீரமே இல்லை இதுதான் நம் யூசுப் அலை சொல்லுடைய அழகுக்கும் அரபி நாயகம் செல்லாஹு அழைகவ செல்லம் அவர்களுடைய அழகுக்கும் இடையிலே காணப்படக்கூடிய வித்தியாசம் என்னமான அல்லா கூட நடைபார்களே அரவிநாயகம் சொல்லல்லாஹு அழைவ செல்லம் அவர்களுடைய அந்த வாய் அந்த உதவி அந்த மூக்கு கண்களை உடமாக்கள் தகாபாக்கள் சொன்னதை வெற்றி வைத்து அவர்கள் அழகாக வர்ணித்து பாதுகாக்கப்பட்டு தேவத்துடைய நாள் வரைக்கும் அவைகளை அளிக்க முடியாது குரவானுடைய ஆயத்துக்கள் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை போன்று அஞ்சு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஹபீஸ்துறை அறிஞர்களின் மூலமாக நபி சொல்லலாஹூ அழைவு சொல்லம் அவர்களுடைய அளவர்களாக பிசல்லாஹூ அழைகோசல்லும் தாடியிலும் காணப்பட்ட முடிகளையும் சஹாபாக்கள் வர்ணித்தார்கள் அனுபவர்கள் பிரயாணத்திலும் உள்ளூரிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நபி மிக நெருக்கமாக இருந்தவர்கள் சொல்கிறார்கள் நபிசல்லாஹு அறைகோ செல்லம் அவர்களுடைய தனையிலும் தாடியிலும் இருக்கக்கூடிய நரைமுடிகளை நான் என்ன ஆரம்பித்தேன் அப்போது வெறுமனை ே அப்போதெல்லாம் வெறுமெனே ரபிசல்லூ அலை பிற்காலத்தில் மரணத்தை நெருங்குகின்ற போது பிற்புதுமை அடைந்த அந்த காலத்திலும் வெறுமெனே பதினான்கு நரைத்த முடிகள் மாத்திரமே அருமை நாயகம் சலாஹாஹு அலைகூ வசல்லம் அவர்களுடைய தலையிலும் தாரியிலும் காணப்பட்டது தலையுடைய நடு தலையில் கிடையாது தலையுடைய அதாவது காதுக்கு மேலால் வளரக்கூடிய அந்த இரண்டு பகுதிகளிலும் தாடியில் கிடையாது எங்களுடைய கீழு கட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய அந்த குச்சி தாடி என்று சொல்லப்படக்கூடிய அந்த தாடியில் மாத்திரம் வெறுமெனே மொத்தமாக பதினான்கு நரைத்த முடிகள் தான் இருந்தன அந்த பதினான்கு நரைத்த முடிகளும் சாதாரண மனிதர்களுடைய முடிகளைப் போன்று வெள்ளி நூற்களால் வெள்ளி நூட்களால் ஒரு கருப்பு புடவையில் வெள்ளை நூலால் நாங்கள் பின்னினால் அது எப்படி அழகாக இருக்குமோ வெள்ளி நூற்களை போன்று அருமி நாயகம் அல்லாஹு அழைக்கம் அவர்களுடைய நிறைமுடி காணப்பட்ட அந்த முடிகளும் நிறைத்திருக்க மாட்டாது ஆனால் அல்லாஹா ஒரு மனிதனுடைய மரணம் நெருங்குவதற்கு அடையாளமாக ஒரு மனிதனுடைய அஜல் நெருங்குவதற்கு அடையாளமாக நிறை முடியை அல்லாஹ் ஆற்றி வந்திருந்தார் மனிதனே நாற்பது வருடம் வாழ்ந்து விட்டாய் முப்பத்தி ஐந்து வருடம் வாழ்ந்து விட்டாய் நீ அதிகமாக வாழ்ந்து விட்டாய் நீ வாழ இருக்கக்கூடிய காலம் உன்னை மிகவும் குறைவாக இருக்கிறது மரணத்தை நோக்கி நீ பயணிக்கக்கூடிய அந்த பிரயாணம் நெருங்கி இருக்கிறது நீ வாழ்ந்தது அதிகம் நீ வாழப்போவது குறைவு என்பதை காட்டுவதற்காக நபிமார்களுக்கு அல்ல அவர்களுடைய முடிகளை நடைக்கச் செய்ய அடகித்தரா நூறு வயது அடைகிறார்கள் நூறு வயது நூறு வருடங்களாக அல்லா எனக்கு வருடங்களாக அவர்களுடைய துகா அங்கீகரிக்கப்படவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை நூறு வருடத்தை அடைத்து அணைகத்தை நான் பார்க்கிறாங்க முடி நரைச்சி உணர்றாங்க நான் அதிகமான காலம் வாழ்ந்துட்டேன் வாழப் போற காலம் நாணயத்திடம் நான் மரணித்து விடலாம் அடுத்த நிமிடமே நான் மரணித்து விடலாம் எனது மரணம் நெருங்கி இருக்கிறது என்பதை அவர்களுடைய உடம்பில் அவர்களுடைய தடையில் அவர்களுடைய தாடியில் உடைத்த அந்த நரைமுறையின் மூலமாக அவர்கள் புரிந்து கொண்டு அல்லாவிடத்தில் துவார் செய்கிறார்கள் என் உடம்பு விலகினாயிற்று வேகமாக நடந்த நான் எதுவாக நடக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறேன் உடம்பிலே விலகினம் காலில் விலகினம் இடுப்பில விலகினம் அதே நேரத்தில் நரைச்சிட்டுறப்பே ஆனா துவா உன்னிடத்தில் கேட்ட விஷயங்கள் நடக்க வேண்டும் துாவை நீ அங்கீகரிப்பா ஏற்றுக்கொள்வாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது உலக வாழ்வை மற்றும் நிராசை அடைந்து விட்டேன் மரணம் ஏற்படும் என்பதை முழுமையாக நம்பிவிட்டேன் ஆனால் நான் கேட்டதை நீ தருவாய் என்பதை நூறுவது வயதிலே தர தருவோம் என்று சொல்லி அல்லாஹுக்கு அல்லாஹே பேர் வைத்தான் வயதில் உங்களுக்கு கிடைக்கின்ற குழந்தைக்கு நீங்கள் வைக்க வேண்டும் என்று அல்லாஹு அருகே சலம் அவர்களுக்கு யஹ்யா என்ற ஒரு குழந்தையை நபியாக உலகத்திலே மாற்றிக் கொடுத்தான் கனிமன்கிறேன் து நரைமுடிய பார்த்த நபிமார்கள் படிப்பினை பெற்றார்கள் வருகின்ற அமளிகுமொழிகளை பற்றி பேசப்படுகின்ற ஆயத்துக்களை நான் பார்த்து அதை கேட்டு அதனுடைய பயத்தினால் தான் சிந்தனைகளும் கவலைகளும் கூடுகின்ற போதும் நரைமுடி ஏற்படும் பாதுகாப்பு தேடுவதை போன்று உலகத்திலும் அருமையிலும் பயனளிக்காத தொழுகையை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் உடம்புக்கு வருத்தம் நேரம் தான் நன்மை கிடைக்காது முடி நரைக்கிறதுக்கு ஒரு வயது செய்கிறது முடி நரைக்கக்கூடிய வயது வருவதற்கு முன்னால் எனது முடியை நரைக்க செய்யக்கூடிய மனைவியை விட்டு பாதுகாப்பு சில போது முடி நரைக்கும் அதுவும் சில போது மரணத்துடைய அடையாளமாக இருக்குது அதனால சந்தா வளேஸ்வரம் அவங்க சொன்னாங்க என்ன முடிய அல்லா நரைக்க வைச்சது எந்த குறையும் இல்லை நவீனோட பதினாலு முடி நரைச்சிருக்கிறது இந்த உண்மத்துக்கு படிப்படிக்காக நுமத்துக்கு படிப்பினைக்காக மரணம் தருக்கிக் கொண்டிருக்கிறது என்பதற்கான உலகக்கூடிய முதலாவது அடையாளம் ஒரு மனிதனுக்கு அவருடைய தலையிலும் உடம்பிலும் உழைக்கும் முளைக்கக்கூடிய நரைமுடி என்பதை அரவி நாயகம் சல்லாஹு அலைவாசலாம் அவங்க உணர்ந்து காட்டினாங்க சல்லாபு அலைவா செல்லாம் அங்க பேசுகின்ற போதும் வார்த்தைகள் தூரத்திலிருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு நபி அவர்களுடைய வாயிலிருந்து முத்துக்கள் வெளியாகுவதை போன்று இருக்கும் முத்துக்கள் வெளியாகுவதை போன்றிருக்கும் பார்க்கக்கூடியவர்கள் மின்னக்கூடிய இரண்டு நட்சத்திரங்களை போன்று ஒளியாக அதனை காண்பார்கள் பிரகாசமாக இருக்கிறோட காது ரவ்யா கூட கழுத்து சகாபாக்கள் சொல்றாங்க அந்த காலத்தில் வெள்ளியால செய்யப்பட்ட ஒரு விளையாட்டு பொருள் ஒரு பொம்மை வெள்ளியால செய்யப்பட்டோர் பொம்மட கழுத்து எப்படி பிரகாசமாக ஒளியாக அழகாக அது கவர்ச்சி அளி காட்சி அளிக்குமோ அது போன்று வெள்ளியால செய்யப்பட்டதை போல தமிசல்லாஹூ அரேவ செல்லமாட கழுத்து பிரகாசமாக இருந்தது தொடித்துக் கொண்டிருந்தது என்று சஹாபாக்கள் தமிசு அரைவசல்ல கழுத்தை வர்ணிக்கிறார் அருமி நாயிசல்லாஹூ அரைவசன் கெயமானவர்களே தம்பி அவங்களுடைய உடம்பை பத்தி பேசுகிறது நபி அவனுடைய உடலுறுப்பை பத்தி பேசுகிறது நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவங்களுடைய இவ்வாறான வெளித்தோற்றங்களை பத்தி பேசுறதுக்கான நோக்கம் இந்த சகோதரர்களே உலகத்தில அருமை நாயரும் சலல்லாஹு அலைவசல்லம் அவங்க மீது சரவாக்கு சொல்கின்ற போது ஒவ்வொரு மனிதனும் அருமை நாயரும் சலல்லாஹூ அலைஹம் அவர்களை கண்ணால் காண்பதை போன்று உணர்ந்து தரவாக்கை சொல்ல வேண்டும் அந்த தரவாத்து தான் எங்களுடைய கவலைகளை போக்கும் அந்த தரவாத்துத்தான் வாழ்க்கையில் வரக்கத்தை உண்டாக்கும் அந்த தரவாத்து தான் நோயை இல்லாமலாக்கும் அந்த தரவாத்துத்தான் மரதியை இல்லாமாக்கும் சலவாத்தின் சுவையை நாம் படிக்க விளங்க வேண்டுமாக இருந்தால் உணர வேண்டுமாக இருந்தால் சதவாக அழகுவ செல்லும் அவர்களுடைய வர்ணனைகளை சதவாக அழைங்குவ செல்லம் அவருடைய தோக்கங்களை சததாக அழகிவு செல்லும் அவர்களுடைய உடற்புக்களை பற்றி நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும் இரண்டாவது உலகத்தை விட்டு பிரிவி பிரிவதற்கு முன்னால் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது நபி அவர்களுடைய சுண்ணாக்களையும் வாழ்க்கை வழிமுறைகளையும் நேசிக்கக்கூடிய நாம் அருமை நாயகம் சதவாக அழைங்குவ செல்லும் அவர்களை கனவிலே காண வேண்டும் கொடுக்கப்பட்டித்துவங்களில் ஒன்றுதான் தோற்றங்களிலும் வருவான் தோற்றத்தில் செய்தான்களுக்கு வர முடியாது வர முடியாது கனவில் ஒருவர் நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்களை கண்டால் எவர் காண்பார் எவர் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவருடைய தன்மைகளை தோற்றங்களை விளங்கி இருப்பாரோ தெரிந்திருப்பாரோ அவர்கள் தான் காண்பார்கள் கண்டால் நான் கண்டது நம்பிதான் என்று உணர்ந்து கொள்வார்கள் செய்தான் ஒருபோதும் என்னுடைய தோற்றத்தில் வரமாட்டான் என்று அண்மை நாயகாவோ சொன்னதாகவும் அரைகி வசந்தம் அவர்கள் கூறினார்கள் எனவே அங்குக்குரிய அல்லாஹோடைய நேரடியார்களே எனவே இப்படியான விடயங்கள் அதிகமாக பேட்டப்படக்கூடிய சொல்லப்படுகின்ற காலத்திலே மாதத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் இவ்வாறான விடயங்களை கேட்பதின் மூலமாக எங்களுடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும் நபியின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பு பாசம் அதிகரிக்க வேண்டும் நேசம் கூட வேண்டும் அதிகமாக தரபாசல் சொல்ல வேண்டும் மறைந்து இருக்கக்கூடிய அவர்களுடைய சுண்ணாக்களை நாம் உயிர்ப்பிக்க வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையை அயாற்றாக்க வேண்டும் எனவே அன்பக்கூடிய அல்லாவுடைய நடிகார்களே தன்மையாலும் பூர்த்தியான நபியுடைய உண்மத்தில் அல்லாஹ் எங்களை ஆக்கி வைத்திருக்கிறார் உடல் உறுப்புகளினாலும் குறை காண முடியாத அலைகம் அவர்களுடைய உமத்திலே அல்லாஹ் எங்களை சேர்த்து வைத்திருக்கின்றான் அந்த நபியுடைய உம்மத்தில் எங்களை அல்லாஹா ஆக்கி வைத்திருக்கிறான் எனக்காக அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவோம் தான் ஹத்தானு அவர்கள் உலகத்திலே நூத்தி இருபது மரணங்கள் வாழ்ந்த ஒரு நபி தோழர் அவருடைய வாழ்க்கை ஒரு பறக்கத்தான வாழ்க்கை அறுபது வருடங்கள் ஒரு முஸ்ரீக்காக உலகத்தில் வாழ்ந்த ஹஸ்தானி அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி அறுபது வருடம் ஒரு முஸ்ரீக்காக உலகத்திலே வாழ்ந்தாரோ அதே போன்று இன்னும் ஒரு அறுபது வருட வாழ்க்கை அல்ல அவர்களுக்கு கொடுத்து மொத்தமாக உலகத்திலே நூத்தி வருட காலர்கள் வாழ்ந்தார்கள் அதில் அரவாசி பாதி குபுரிலும் அதனுடைய பாதி இஸ்லாத்திலும் வாழ்ந்தார்கள் அருமை நாயக் சல்லாஹல்லம் அவர்களை கவிதைகள் மூலமாக வர்ணித்த சகாபாக்களில் மிக பிரதானமான ஒருவராக அரவிநாயகம் சல்லாஹூ அலைகூசல்லம் அவர்கள் தன்னுடைய பள்ளிவாசலில் ஒரு விம்பலை அமைத்து கொடுத்து இந்த இடத்திலே நின்று கொண்டு நீங்கள் முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் என்னையும் நீங்கள் புகழ வேண்டும் என்று அலைவாசல்லம் அவர்கள் அவர்களுக்கு அங்கீகரித்தார்கள் அதே நேரத்திலே சல்லு அலைவசல்ல அவர்களுக்கு எகிப்துடைய மன்னன் இரண்டு அடிமை பெண்களை அன்பளிப்பாக கொடுத்த போது அரவிநாயகம் சல்லாஹு அலேவசல்லம் அவர்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்தார்கள் வாரியத்தில் திருபதியா அந்த பெண்ணுடைய சகோதரி பெண்ணை என்னைமையை எனது வெளித்தோட்டத்தை வர்ணித்தாபித்துக்கு நான் நன்றி தெரிவிக்க வேண்டும் உபகாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த அழகான இரண்டு பெண்களில் ஒரு பெண்ணை திருமணம் செய்துவிட்டேன் இரண்டாவது பெண்ணை அஸ்தானி அண்பவர்களுக்கு அருமை நாயகம் அலைவசம் அவர்கள் திருமணம் செய்து கொடுப்பார்கள் அந்த அஸ்தானி மூலமாக அருமை நாயகம் அலைகையின் சுருக்கத்தை சொன்னார்கள் அஸ்தொலம் இந்த உலகத்தில் உங்களை விட அழகான ஒருவரை எந்த மனித கண்களாலும் காணப்படுகிறார் எந்த மனிதனுடைய கண்ணாலும் உங்களை விட அழகான ஒருவரை இந்த உலகத்திலே பார்க்க முடியாது முடியாது எல்லா விதமான குறைகளை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்களாக நீக்கப்பட்டவர்களாக பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்களாக அல்ல உங்களை படைத்திருக்கிறான் நீங்கள் விரும்பிய பிரகாரம் இப்படித்தான் என்னை படைக்க வேண்டும் என்று அல்லாவிடத்தில் சொல்லி உங்களுடைய விருப்ப பிரகாரம் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று கனிசாகு அலைவர் செல்லம் அவர்களுடைய அழகைத்தார்கள் நேரம் கனிமாவர்களே அலைவர் செல்வம் அழகை நேசிப்பதை போன்றோம் சுண்ணாக்களை நேசிக்க வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நேசிக்க வேண்டும் அந்த வாழ்க்கை வரிமுறைகளை எங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் உடனே நல்லவற்ற ஆனா இவ்வாறாக அருமை நாயரும் செல்லாகு அலைவர் செல்வம் உள்ளத்தால் நேசித்து உடம்பால் அவர்களுடைய சுண்ணாக்களை வெளிப்படுத்தக்கூடிய கூட்டத்தில் அனைவருக்கும் அல்லாஹ்வுத்தால ஆக்கிய வணக்கங்கள். தலையிலே நமது பாவங்களை மன்னிப்பாயாக. தல மாதாபிதார் பண்ணி பாவங்களை மன்னிப்பாயாக. تعالى இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக ஒளி ஈமானோடு தொடர்ந்து விட்டு பிரிகின்ற சந்தர்ப்பத்தில் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவாயாக. வாஹர் தவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more Islamic lectures and useful information, visit S